தினம் ஒரு தகவல் வழங்குபவர் பா ராமலிங்கம் ஆசிரியர் பன்ருட்டி தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் இன்று பாம்பாட்டி சித்தரை பற்றி நாம் அனைவரும் இன்று தெரிந்து கொள்வோம் பாம்பாட்டி சித்தர் கார்த்திக மாதம் மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர் பாம்பை பிடித்து அவற்றின் விஷத்தை சேமித்து விற்பனை இவர் தொழில் பாம்பு கடிக்குரிய மொழிகளை பற்றி அறிந்திருந்ததால் அவர் பாம்பு கடிக்கு சிறந்த வைத்தியராக இருந்தார் ஒருநாள் சில சித்த வைத்தியர்கள் மருதமலையின் மீது ஒரு நவரத்தின பாம்பு இருப்பதாகவும் அதன் தலையில் விலை உயர்ந்த மாணிக்கம் இருப்பதாகவும் அதை பிடிப்பவன் பெரிய பாக்கிசால் என்றும் பேசிக்கொண்டே சென்றனர் பாம்பாட்டி சித்தர் அதனை விரும்பி காட்டிற்கு சென்றார் காற்றில் பல இடங்களைத் தேடினார் அவருக்கு பின்னால் ஒரு பெரிய சிரிப்பொலி கேட்டது அங்கே சட்டை முனி சித்தர் நின்று கொண்டிருந்தார் எதை தேடுகிறாய் என்று அவர் பாம்பாட்டி சித்திரம் கேட்டார் பாம்பாட்டி சித்தர் தான் நவரத்தின பாம்பை பிடிக்க வந்ததாக கூறினார் சட்டை முனி சிரித்தார் நவரத்தின பாம்பை உனக்குள் நீய வைத்து கொண்டு வெளியில் தேடுகின்றாயே இது பயனற்ற செயல் என்று உனக்கு தெரியவில்லையா ஆனந்தத்தை கொடுக்கும் பாம்பு எல்லோர் உடலிலும் உள்ளது ஆனால் யாரும் அதை அறிவதில்லை அதுதான் குண்டலினி இது நுட்பத்தி அறிவது அரிது மக்களின் துன்பத்திற்கு மூலதாரமே இந்த மூலதார பாம்பின் உறக்கம்தான் இறைவனை உணர கடும் முயற்சி செய்பவர்களுக்கு சுவாசம் ஒடுங்கும் அப்போது இந்த குண்டை விழித்துவிழும் அதனால் தியானம் தித்திக்கும் நம்முள் குடிக்கொள்வார் மனிதனுள் இறைவனை காணும் இரகசியம் இதுவே என்று கூறினார் இதுவரை வெறும் பாம்பு பிடிப்பராக வைத்தியராக இருந்த ஏற்பட்டது சட்டை முனி கால்கள் விழுந்து வணங்கினார் குருதேவா அரும்பெரும் வகசித்து அறிந்தேன் உயர்ந்த இந்த வழி ஏ விட்டு நான் மாறமாட்டேன் என்று கூறி அவருடைய ஆசை பெற்றார் அதன்படி அவர் தொடர் யாகம் செய்தார் அவருக்கு துண்டலினி யோகம் கை கூடியது எல்லா வகை சித்தர்களும் சித்தியானது பல இடங்களுக்கு சென்று பலருடைய வியாதிகளை மூலிகை மருந்துகளால் குணமாக்கினார் ஒருநாள் வான்வழி வந்து கொண்டிருந்த போது அரசன் ஒருவன் இறந்து போய் உடல் கிடைத்து வைக்கப்பட்டிருந்தது கூடுவிட்டு கூடுபாயும் பித்தையின் மூலம் தன் உடலை மறைவான இடத்தில் வைத்துவிட்டு அரசன் உடலில் புகுந்தார் அரசன் பிழைத்திருந்தான் ஆனால் அவன் மன்னனாக இல்லை சித்தன் போல் பிதற்றினான் மாயங்கள் செய்தார் ராணிக்கு சந்தேகம் வந்தது அவரை யார் என வினவினார் அப்போது பாம்பாட்டி சித்தர் தான் யார் என்பதை கூறி அவருடைய துன்பத்தை போக்கவே மன்னனது உடலில் புகுந்ததாக கூறினார் அரசி அவரிடம் நாங்கள் கடைதேறும் வழியை கூறுங்கள் என்று கேட்டால் அரசிடமிருந்து பல தத்துவப்படல்கள் உபதேசமாக வெளிவந்தன அவற்றை அரசி உட்பட அனைவரும் கேட்டனர் அரசர் உடலிலிருந்து சித்தர் வெளியேறினார் அரசன் உடல் கீழே விழுந்தது சித்தரின் உபதேசத்தை கேட்டு பக்குவப்பட்ட அரசி அந்த நாட்டை ஆளத் தொடங்கினார் சித்தர் மறைவாக இருந்து தன் உடலில் புகுந்து கொண்டு தவம் செய்ய ஆரம்பித்தார் இவர்தான் தவம் செய்த குகை மருதமலையில் உள்ளது இவர் மருதமலையில் சித்தி அடைந்ததாகவும் துவாரகில் சித்தி அடைந்ததாகவும் விருதாசலத்தில் சித்தி அடைந்ததாகவும் சங்கரங்கோயில் சித்தி அடைந்ததாகவும் கூறுகின்றனர் பாம்பாட்டி சித்தரை வணங்குவதால் நமக்கு கிடைக்கும் பலன்கள் நாகரிகங்களில் இவர் ராகு பகவானை பிரதிபலிப்பவர் எனவே இவரை வழிபட நாகதோஷம் நீங்கும் மனமாய் ஆகலும் தெளிவு பிறக்கும் எது உண்மை எது பொய் என்பது தெரியும் குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும் தீய பழக்கங்கள் ஆகலும் வெளிநாட்டில் வேலைவாய்ப்பு வெளிநாட்டு பயண ஆசைகள் நிறைவேறும் ஜாதகத்தில் கலத்திர பகவானால் ஏற்படக்கூடிய கலத்திர தோஷம் நீங்கும் திருமண தடை நீங்கும் ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் அதிகமாகும் தேவையற்ற வீண் பயம் போகும் தன்பலம் கூடும் நரமு சம்பந்தமான கோளாறுகள் நீங்கும் அதனால் நாம் அனைவரும் பாம்பாட்டி சித்தரை வணங்குவோம் அவர் அருளை பெறுவோம் நலமுடன் வாழ்வோம் நன்றி வணக்கம்